காலை வெளிச்சம்ாகமம் இரண்டாம் அதிகாரம் பத்து முதல் கொண்டு பதினாறாம் வசனங்கள் தெற்கே இருந்த பாளையம் என் ஆகமம் இரண்டாம் அதிகாரத்தில் பாளையத்தின் அடுத்த வரிசை ஆசாரிப்பு கூடாரத்தின் தெற்கு பக்கத்தை நோக்கி இருக்கிறது நின்றார்கள் இந்த பிரிவிற்கு ரூபன் தலைமை தாங்கினான் யுத்தத்திற்கு போகத்தக்க ரூபனுடைய பக்கத்தில் இருந்த மொத்த ஆண்களின் எண்ணிக்கை லட்சத்தி பயணம் செய்யும் போதெல்லாம் இந்த கூட்டம் இரண்டாவதாக புறப்பட வேண்டும் என்று தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த வரிசை தற்செயலாக அமைந்தது அல்ல திசைகள் பெயர்கள் மற்றும் இடங்கள் மூலம் தேவன் தம் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார் முதலில் இந்த பெயர்களின் அர்த்தங்களை பார்ப்போம் ால் இதோ ஒரு மகன் என்று அர்த்தம் அவன் ஏனெனில் யாவை தேவன் கேட்டருளினார் என்று அர்த்தம் காத் என்றால் நல்ல பாக்கியம் அல்லது ஒரு கூட்டம் என்று அர்த்தம் இந்த மூன்று பெயர்களும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு செய்தியை உருவாக்குகின்றது சிறுமை கடவுளால் கேட்கப்படுதல் மற்றும் ஆசீர்வாதத்தை பெறுதல் இந்த மூன்று கோத்திரங்களையும் கடவுள் தெற்கு பக்கத்தில் வைக்கும் பொழுது பயணம் தொடங்குவதற்கு முன்பே அவர் அமைதியாக ஒரு பாடத்தை போதிக்கிறார் வேதாகமத்தில் தெற்கு என்பது முதலில் ஒரு உண்மையான திசையாக இருந்தாலும் அது வேத வசனங்களில் ஆழமான அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது ஆங்கிலத்தில் பொதுவாக தெற்கு என்று மொழிபெயர்க்கப்படும் பல எபிரே வார்த்தைகளை நிலம் என்று அர்த்தம் இந்த வார்த்தை பெரும்பாலும் ஒரு இடத்தின் பெயராகவும் ஒரு திசையாகவும் பயன்படுத்தப்படுகிறது இஸ்ரேலின் நெகேவ் பகுதி பாலைவனம் போன்றது வறண்ட மற்றும் கடினமானது இதனாலேயே தெற்கு என்ற வார்த்தை பெரும்பாலும் வனாந்திர சூழ்நிலைகள் கடவுளை சார்ந்திருத்தல் போன்ற கருத்துக்களை கொண்டுள்ளது பயன்படுத்தப்படும் மற்றொரு வார்த்தை தரோம் இது சாதாரணமாக தெற்கு அல்லது தெற்கு திசையை குறிக்கிறது சில சமயங்களில் காற்று அல்லது கவிதை நடையுடன் இது இணைக்கப்படுகிறது மூன்றாவது வார்த்தை யாமீன் இதற்கு பொதுவாக வலது கை என்று அர்த்தம் சிந்தனையில் பெரும்பாலும் கிழக்கு எனவே அவர்களின் வலது கை பக்கத்தில் தெற்கு என்பது சில சமயங்களில் வலது கையின் கருத்தை கொண்டிருக்கிறது அதாவது பலம் அதிகாரம் மற்றும் தயவு இது ஒரு சுவாரஸ்யமான சமநிலையை உருவாக்குகிறது தெற்கு வறண்டதாகவும் கடினமாகவும் இருக்கிறது ஆனாலும் அது வலது கை பக்கமாகவும் இருக்கிறது தெற்கு வறண்டதாக இருப்பதால் வேதாகமம் பெரும்பாலும் அதை பயணம் காத்திருப்பு சகிப்புத்தன்மை மற்றும் கண்ணுக்கு தெரியும் உதவிகள் இல்லாத விசுவாசம் ஆகியவற்றோடு தொடர்பு படுத்துகிறது மக்கள் செழிப்பையோ நம்பியிருக்க முடியாத ஒரு இடம் அவர்கள் உதாரணமாக இருக்கிறார் தேவன் அவரை திரும்ப திரும்ப தெற்கு நோக்கி திரும்புவோ அல்லது பேசவோ சொல்கிறார் வறட்சி மற்றும் சோதனையோடு தொடர்புடைய மொழியை பயன்படுத்துகிறார் எனவே வேதாகமத்தின் படி தெற்கு என்பது ஒரு சோதனை களத்தின் சித்திரமாக மாறுகிறது ஆனால் அது கைவிடப்பட்ட இடமல்ல அது கடவுள் தம் மக்களை பயிற்றுவிக்கும் இடம் இப்போது நமக்கான ஆவிக்குரிய பாடத்தை பார்ப்போம் ரூபன் சிமியோன் மற்றும் காத் ஆகியோரை தெற்கு பக்கத்தில் வைப்பதன் மூலம் தம் மக்கள் சிறுமை மற்றும் சோதனை காலங்களை கடந்து செல்வார்கள் என்று தேவன் நமக்கு காட்டுகிறார் வாழ்க்கை வறண்டு போனது போலவும் ஜபங்கள் பாரமாகவும் பதில்கள் தாமதமானது போலவும் உணரக்கூடிய நேரங்களை தெற்கு பக்கம் குறிக்கிறது நாம் கலங்கி போனது போலவும் நெருக்கப்பட்டது போலவும் அல்லது மறக்கப்பட்டது போலவும் உணரும் தருணங்களை அது குறிக்கிறது ஆனாலும் தேவன் இஸ்ரேலை தெற்கே தனியாக விட்டு விடவில்லை அவர் அவர்களுடன் நடந்தார் அவர்களுக்கு உணவளித்தார் அவர்களை வழிநடத்தினார் நினைவு கூற கடவுள் நமக்கு அழைப்பு விடுகிறார் நாம் சிறுமையில் இருக்கும் கடவுள் இன்னும் இதோ ஒரு மகன் என்று சொல்கிறார் என்பதை ரூபன் நமக்கு நினைவூட்டுகிறான் சிறுமை அல்லது துன்பம் புத்திரத்தை ரத்து செய்யாது சோதனைகள் நமது அடையாளத்தை நீக்காது இஸ்ரேல் போராடிய கடவுள் அவர்களை தம்முடைய மக்கள் என்றே அழைத்தார் அதே வழியில் நாம் சோதிக்கப்படும் பொழுது கடவுள் நம்மை மறுதளிப்பதில்லை யாவே தேவன் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சிக்கிறார் என்றும் அவர்களை பிள்ளைகளாக நடத்துகிறார் என்றும் வேதாகமும் சொல்கிறது சிறுமை என்பது உறவின் அத்தாட்சியே தவிர நிராகரிப்பின் அடையாளம் அடுத்ததாக சிமியோன் வருகிறது இதற்கு கேட்டருளினார் என்று அர்த்தம் இது ஒரு வலிமையான ஆறுதல் தெற்கு பக்கம் அமைதியாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் பரலோகம் செவிடாக இல்லை சிறுமைப்பட்டவர்களின் ஜபங்களை அவர் கேட்கிறார் அவர் கேட்கிறார் பல நேரங்களில் கடவுள் உடனடியாக பதில் அளிப்பதில்லை ஆனால் அவர் எப்போதும் கேட்கிறார் என்று வேதாகமம் நமக்கு உறுதி அளிக்கிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு விடுதலை கிடைப்பதற்கு முன்பே அவர் கேட்கிறார் கடவுள் செவி கொடுப்பதே ஏற்கனவே ஒரு அர்த்தம் இது சுலபமான வாழ்க்கையோ அல்லது பூமிக்குரிய செல்வத்தையோ குறிக்காது வேதாகமத்தில் கடவுளின் உண்மையான ஆசீர்வாதம் பெரும்பாலும் உலகத்தின் கண்களுக்கு தெரியாததாகவே இருக்கிறது கடவுள் தம் பிள்ளைகளின் ஜபத்தை கேட்டு அவர்கள் உண்மையாக நிலைத்திருக்கும் போது அவர் ஒரு வெகுமதியை அளிக்கிறார் என்பதை காத் நமக்கு நினைவூட்டுகிறான் அந்த வெகுமதி எப்போதும் உடனடி ஆறுதலாக இருக்காது பெரும்பாலும் அது ஆவிக்குரிய சுதந்திரமாக இருக்கிறது இது கடவுளுடனான நெருக்கம் அது முதிர்ச்சியை உருவாக்கும் சகிப்புத்தன்மை அது நித்திய ஜீவன் மற்றும் அழியாமையின் வாக்குறுதி இவை எந்த மனித சத்தியாலும் கொடுக்க முடியாது நீக்க முடியாத வாழ்க்கையில் இந்த மாதிரியை நாம் தெளிவாக காண்கிறோம் இயேசுவே அந்த தெற்கு பக்கத்தின் வழியாக நடந்து சென்றார் அவர் வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்டார் அவர் துன்புறுத்தப்பட்டார் நிராகரிக்கப்பட்டார் தவறாக புரிந்துகொள்ளப்பட்டார் மற்றும் எதிர்க்கப்பட்டார் ஆனாலும் அவர் உண்மையாக நிலைத்திருந்தார் கடவுள் அவரை இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அறிவித்தார் பிதா அவருக்கு செவி கொடுத்தார் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுத்தார் என்றும் அவருக்கு செவி கொடுக்கப்பட்டது என்றும் வேதாகமும் சொல்கிறது அவருடைய கீழ்ப்படிதல் மற்றும் சகிப்பு தன்மையின் காரணமாக கடவுள் அவரை மிகவும் உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு தந்தார் வெற்றியை விட மிக பெரிய மகிமையை கிறிஸ்து சுதந்திரித்து கொண்டார் அவருக்கு பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள அதிகாரமும் ஆண்டவர் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது இதே மாதிரி புதிய சிருஷ்டிக்கும் பொருந்தும் பக்கத்தின் காலங்கள் தோல்வியின் பார்க்கிறார் நாம் கதரும் பொழுது கடவுள் நம்மை கேட்கிறார் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் பொழுது கடவுள் நித்தியமான ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கிறார் அது உயிர்த்தெழுதலின் அழியாமையின் கிறிஸ்துடன் ஆட்சி செய்வதன் மற்றும் என்றென்றும் கடவுளுக்கு ரூபன் மற்றும் காத் ஆகிய இந்த மூன்று பெயர்களையும் நினைவு கூறுவோமாக சிறுமை அதாவது துன்பம் நமது அடையாளத்தை ரத்து செய்யாது என்பதை நினைவு கூறுவோம் பதில்கள் தாமதமாகும் பொழுது கடவுள் கேட்கிறார் என்பதையும் நம்புவோம் கடவுள் வாக்களித்துள்ள உண்மையான வெகுமதியின் மீது நம் கண்களை பதிப்போம் தெற்கு பக்கம் என்பது இறுதி இலக்கு அல்ல அது பயணத்தின் ஒரு பகுதி விசுவாசத்தை பலப்படுத்தவும் நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் வரவிருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக தம் மக்களை ஆயத்தப்படுத்தவும் கடவுள் அதை பயன்படுத்துகிறார் ஜம் பரிசுத்த பிதாவாகிய யாவே வறண்ட மற்றும் கடினமான காலங்களிலும் உமது மக்களுடன் கூட நடந்து வருவதற்காக உமக்கு நன்றி நாங்கள் சிறுமைப்படும் போது நாங்கள் இன்னும் உமது மகன்களும் மகள்களுமாகவே இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நினைவூட்டுங்கள் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒவ்வொரு ஜபத்தையும் நீர் கேட்கிறீர் என்பதை நம்ப எங்களுக்கு உதவுங்கள் விசுவாசத்தை இழக்காமல் சோதனையை சகிப்பதற்கான பலனை எங்களுக்கு தாருங்கள் நீர் வாக்களித்துள்ள உண்மையான வெகுமதியின் மேல் எங்கள் இதயங்களை பதிக்க செய்யுங்கள் எங்களை உமது வாக்களிக்கப்பட்ட இழைப்பாறுதலுக்குள் பத்திரமாக சேர்க்கும் வரை இந்த தெற்கு பக்கத்தின் காலங்களில் உம்மை நம்ப எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் எங்கள் ஆண்டவராகி ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்